வணக்கம் தினமொழி துளிக்காக உங்களை அலமையிலும் மாதம் ஒரு முறை நிறைய மிளகா வந்து வருப்போம் ட்ரை ரோஸ்ட் பவுடர் பண்றதுக்காக பண்ணும்போது கமட்ட நமக்கு வந்து தும்பல் வந்துட்டே இருக்கும் அது வராம இருக்கணும்னா வானர்ல மிளகா போட்ட உடனே கொஞ்சம் கல்விய சேர்த்து வருத்தோம்னா ட்ரை ரோஸ்ட் நமக்கு தும்பல் வராது ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்